ய நடந்தபடி இரு நாடிண்டண்டமெல்லா பொய்யாரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பா செய்ய பாமாலையும் கொண்டு சென்று பொய்யுமையும் எயம்ப வைத்தாய் இது போவும் தன் மையோளே